கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூற்றி பயின்று கடையில் வந்து திட்டு குழந்தை வழிவாயி கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூற்றி பயின்று கடையில் வந்து திட்டு குழந்தை வழிவாயி கழுவி அங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறி அங்கே கூட்டி தவழ்ந்து நடமா கழுவியங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறி அங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்று பிதண்டை அவையணிந்து மூத்தி பிளர்ந்து வயரேறி அரை அரைபடங்கள் தட்டிச் சதங்கை இடுகோதம்பை பொச்சுற்றி தண்டை அவை அணிந்து மூற்றி பிளர்ந்து வயதே அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழந்து சுற்றி பிரிந்த தமையும் ஒன்று வைச்சித்தமென்று பெருவேனோ அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழந்து சுற்றி பிரிந்த தமையும் ஒன்று வைச்சித்தமென்று பெறுவேனோ பிறவிந்திரன் வெற்றிக் குறங்கின் அரசன் என்று மோப்பற்ற உந்தி இறைவன் என்கின் அக்கத்தன் நெடு நீலன் பிறவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று மோப்பற்ற உந்தி இறைவன் என்கின் கர்த்தன் என்றும் நெடுநீளம் இரவிந்திரன் வெற்ற குறங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உரைவன் என்கின்ளம் பெரியதென்றும் ரோத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் பெரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பக்க அண்டல் எவரும் இந்த பத்திரத்தில் வந்து புனமேவர் அரியதம்படை கக்கரென்று அரியதம் படை கர்த்தரிந்து அசுரதம் கிளை கந்த அறிமுகந்த நெச்சூற்ற பண்பி மருவோனே அயனையும் புடைத்துச் சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரி குள் சிறந்த அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரி குள் சிறந்த பயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே